ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் நாம் வரிசையாக தர்மங்களை பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் இப்போது சமீபத்தில் கிரக யோகங்கள்னு ஒரு நிகழ்வு வரப்போகிறது இப்போது வரக்கூடியதான அமாவாஸ்யா தினம் அதற்கு மறுநாள் கிரகண புண்ணிய காலம் சம்பவிக்கிறது அதை ஒட்டி நிறைய கிரகங்கள் ஒன்றாக சேர்றது கிரகாதீனாகி லோகாஸ்தே அப்படின்னு தேவி பாகவதம் நமக்கு காண்பிக்கிறது கிரகங்கள்தான் இந்த உலகத்தை நடத்துறது முக்கியமாக ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம்னு தாப்பத்திரயம்னு பெயர் தெய்வங்கள்னால ஏதோ சில அபராதங்கள் செய்ததின் பலனாக சிரமங்கள் வர்றது பூதங்கள்னாலே சிரமங்கள் வியாதிகள் இவைகள்லாம் தாப்பத்திரயம்னு பெயர் இவைகள்லாம் எதனால் வருது அப்படின்னா இதற்கு கிரகங்கள்தான் காரணம் கிரகங்கள் பன்னெண்டு ராசிகளை கொண்டு இந்த தேசத்தையே நிர்வகிக்கிறது ஒவ்வொரு கிரகங்களும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியிலே இருந்து நிர்வகிச்சதானால் அனைத்து கிரகங்களுடைய பலனும் நமக்கு பூர்ணமாக கிடைக்கிறது அப்படி கிரகங்கள் உன்னோடு ஒன்று சேர்ற பொழுதுதான் பலன்கள்லே நமக்கு வித்தியாசம் ஏற்படுறது இது விஷயமாக ஜோதிஷாஸ்திரத்திலேயும் நம் தர்மசாஸ்திரங்கள்லேயும் சொல்கிறது என்னென்னா யோகே தூ அமா அந்நியோ ஸ்வராசோ சந்திரசூரியோ ஏகர்ஷே பின்னராச்யோர்வ சமராஷிற்ஷயோஸ்துவா அந்தந்த கிரகங்கள் தனித்தனியாக இருந்து ஒவ்வொரு ராசியிலே இருந்து இந்த தேசத்தை நடத்தினால் அனைத்து கிரகங்களும் நமக்கு தர வேண்டியதான பலன் பூர்ணமாக கிடைக்கிறது அமாவாஸ்யா போன்ற திதிகளில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாஸ்யான்னு பேர் அப்படி ரெண்டு கிரகம் சேர்ந்தாலே நமக்கு பலன்களில் வித்தியாசம் ஏற்படுறது கிரகத்திரய சமாயோகே துர்பிக்ஷாதி பயம் பவேத்து இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்தால் நமக்கு மாத்திரமில்லை இந்த தேசத்திற்கும் பசுபக்ஷிகள் அனைத்திற்குமே நிறைய மாறுதல்கள் ஏற்படுறது மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் சேர்ந்தால் தேசத்திலே துர்பிக்ஷம் ஏற்படும் மழை சரியாக பெய்யாது தேசாம் சதுர்ணாம் யோகேச்ச ரோகபீராஷ்டிர நாசனம் நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்தால் வியாதிபயம் ஏற்படும் ராஷ்டிரநாசனம் ராஜ்யத்தை இந்த தேசத்தை ஆள்றவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் கிரக பஞ்சக சஞ்சோகே துர்பிக்ஷம் வர்ணசங்கரா நிருபீதி கர்ப்பாசா ஜாயத்தை ஜனநாசனம் அஞ்சு கிரகங்கள் ஒரே ராசியிலே சேர்ந்தால் துர்பிக்ஷம் ஏற்படுறது வர்ணசங்கர கலப்படங்கள் நிறையா ஏற்படுறது வர்ணசாங்கரியங்கள் ஏற்படுறது நிருபீதி தேசத்தை ஆள்பவர்களுக்கு பயம் ஏற்படுறது கர்ப்பநாசா ஸ்திரிகளுக்கு கர்ப்பநாசமானது ஏற்படுறது ஜாயத்தே ஜனநாசனம் மக்களுக்கு பெரிய விதமான இழப்புகள் ஏற்படுறது ஷண்ணாம் கிரகாணாம் சஞ்சோகே மந்திரினாம் நிதனம் த்ருவம் பஸ்வாதீனாம் பவேத் பீதி ததா சர்வஜனக்ஷயா ஆறு கிரகங்கள் ஒரே ராசியிலே சேர்ந்தால் அந்த காலகட்டத்தில் மந்திரிகளுக்கு ஒருவருக்கு ஒருவர் கலகம் ஏற்படும் ஒருவர் சொல்றதை இன்னொருவர் குறை சொல்வதும் இப்படி தொடரும் பஸ்வாதீனாம் பவேத் பீதி பசுபக்ஷிகளுக்கு பயம் ஏற்படும் ததா சர்வஜனட்சயா அதேபோல் மக்களுக்குள் ஒருவருக்கு ஒருவல் குழப் குழப்பங்கள் ஏற்பட்டு பெரிய அளவிலே நாசத்தை நாம் சந்திக்க வேண்டி வரும் சப்த கிரக சமாயோகே மகிஷஸ்ய மகத் பயம் ஜகத் பிரளயஜேவ ததா நிர்மானுஷம் ஜெகது ஏழு கிரகங்கள் ஒரே கட்டத்திலே சேர்ந்தால் அது அதனால் வரக்கூடியதான சிரமத்தை சொல்லி மாளாது மகேஷஸ் மகத் பயம் முக்கியமாக மந்திரிகளுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியதான காலம் ஜகத் பிரளய உலகமே பெரிய பிரளயத்தில் சிக்கக்க வேண்டி வரும் ததா நிர்மானுஷம் ஜெகத் அதன் மூலமாக நிறைய மக்கள் இறந்து போக நேர்ந்து மக்கள் தொகை குறையும் சூரியஸ்தத் வதிருக்தேத்து ததா யோகோ மகாத்புதா அந்த ஏழு கிரகங்கள் சேர்றதுலே சூரியன் இல்லாமல் ஏழு கிரகங்கள் சேர்ந்தால் ஓரளவுக்கு ஆறுதல்னு சொல்லலாம் ஆனால் சூரியன் சந்திரன் இரண்டு பேருமாக சேர்ந்து இவர்களிருவர் இல்லாமல் ஐந்து கிரகங்கள் சேர்ந்து ஏழு கிரக யோகம் வந்தால் ஸ்தானபிரம்சஹா அர்த்தஹா நிஷ ஸ்தானப் பிரம்சம் ஏற்படும் ஸ்தானப் பிரம்சம்னா அவரவர்கள் வாழக்கூடியதான இடத்திலே வாழ முடியாமல் இடமாற்றம் ஏற்பட நேரும் அர்த்தஹானிஷ்ட நிறைய பணத்தை இழக்க வேண்டி வரும் மானஹான் பவேத்ருவம் மற்ற தேசத்தவர்கள் நம்மை பார்த்து அனுதாபப்படும்படியாக நேர்ந்து போயிடும் ததிர்க ராசி ஜாத்தானாம் மகாரோகோ மகாபயம் முக்கியமாக எந்த ராசியில் இந்த கிரகங்கள் சேர்றதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மகாரோக பெரிய விதமான வியாதிகள் ஏற்படுறது வியாதி பயத்தினாலே விரயம் நிறைய ஏற்படுறது வாத்த பித்தாதி சம்பூத மகாவியாதி பயம் பவேது ஒவ்வொருவருடைய தேகத்திலேயும் வாத்த பித்தங்கள் மாறுபடுறது வாத்தம் பித்தம் கபம் ஸ்லேஷ்மம்னு இந்த நான்கின் மூலமாக தான் ஒவ்வொருவருடைய தேகமும் இயங்கிறது அவைகளிலே பெரிய விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு வியாதிகள் புது புதிதாக வரக்கூடியதான வாய்ப்புகள் ஏற்படுறது ஷண் மாசாபியரே சஸ்யாத்து இது ஆறு மாதம் வரையிலும் தொட இந்த காலகட்டத்திலே நாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கப்படாது இது மாதிரி கிரகங்கள் ஒரு சமயங்களில் ஒரே ராசியிலே சேர்ந்து நமக்கு சிரமங்களை கொடுக்குற பொழுது இதே கிரகங்களை நம்மால் மாற்ற முடியாது காலத்தை நம்மால் ஜெயிக்க முடியாதுன்னு பேசாமல் இருக்கப்படாது அப்படிங்கிறத நமக்கு மகான்கள் காண்பிச்சிருக்க மகாபிரிவா நமக்கு ஒரு சமயம் அஷ்ட கிரக யோகம்னு வந்தது ஒரே ராசியிலே எட்டு கிரகம் சேர்க்க சேர்ந்தது அந்த சமயத்தில் இந்த கலியில் லிங்கார்ச்சனம்தான் ரொம்ப முக்கியம் பரமேஸ்வரம் தான் நம்மை காப்பாற்ற சொல்லி எல்லா இடங்கள்லேயும் ருத்ராபிஷேகம் பண்ணணும் ருத்ரேகாதசி மகாருத்ரம்னு எல்லா இடங்கள்லையும் செய்யணும்னு உத்தரவு பண்ணி நிறையா இடங்களில் மகாருத்ரம் அதிருத்ரம் ருத்ரேகாதினு நடந்ததுன்னு நாம் சரித்திரத்தில் பார்க்குறோம் அதுபோல் இந்த சமயத்தில் ஏழு கிரகங்கள் சேர்ந்து பிறகு ஆறு கிரகமாக ஆறுது இந்த சமயத்தில் நாம் ஒன்றும் செய்யாமல் இல்லாமல் இருக்கப்படாது இதற்கு கிரகயோக சாந்தின்னு நமக்கு மகரிஷிகள் அனுகிரகம் செய்திருக்க அது அனைத்து இடங்கள்லேயும் செய்யப்படணும் இந்த கிரகயோக சாந்திங்கிறது நிறையா இடங்கள்லேயே நடந்தால் அது நமக்கு பெரிய பரிகாரமாக அமையும் இந்த பயங்கள் குறையும் அதற்கு ஜப்பஹோமங்கள் இருக்குது கலசங்களை வச்சு அந்த கலசத்திரே தவதேகல ஆஹனம் வந்து பூஜிச்சு செய்யக்கூடியதான ஒரு சாந்தி ஏம் யூருத்தேந்தம் வித்தஷாட்ட விவித்தரோனு சம்பத் வர்ஷம் பிவி துசிய சமன்வி அப்படீன் யாமலம்ங்கிற கிரந்தத்தில் நமக்கு மகரிஷிகள் அனுகிரகம் செய்திருக்கா இந்த சாந்தியை யார் முடிந்த அளவு நன்னா செலவு பண்ணி பண்ணுறாலும் அவர்களுக்கு ரோகபயம் போகிறது ஆயுஷ் பர்தி குழந்தைகளுக்கு மன அமைதி கிடைக்கிறது முக்கியமாக தேசத்திற்கு பெரிய சுபிக்ஷத்தை ஏற்படுத்துறதுன்னு மகர்ஷிகள் அனுகிரகம் செய்திருக்கா இந்த சாந்தி அநேக இடங்கள்லே பண்ணி நாம் ஸ்ரேய் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்